அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இன்னாமை இன்பம் எனக் கொளின் ஆகுந்தன் ஒன்னார் விளையும் சிறப்பு முயற்சியால் செயலை மேற்கொள்ளும் போது துன்பம் வந்தால் அதை இன்பமாக ஆனால் அவனுடைய பகைவரும் போற்றும்படியான சிறப்பு அவனை வந்து சேரும் தன குற்ற துன்பத்தை இன்பமாக எண்ணி செயல் மேற்கொள்ளுவாரை பகைவரும் போற்றுவார்கள் பகைவரால் கொடுக்கப்பட்ட இடையூறு ஒன்றும் துன்பம் கொடுக்க முடியவில்லை என்றால் பகைவர்கள் போற்றித்தானே ஆக வேண்டும் எனவே அரசன் பகையொழிந்து பலரும் தம்மவராய் எல்லோரும் தன்னைச் சேர்ந்தவர்களாய் நல்ல நீதியாளனாய் நிலைத்த அரசியலை நடத்துவான் அவனுக்கு துணையாக இருக்கக்கூடியவர்களை பற்றி இனிமேல் உபதேசிப்பார் 7, 8, 9, 10 குறட்பாக்களில் உடல் வருத்தத்தாலாகிய துன்பத்தினால் பாதிக்கப்படாமல் இருத்தலும் அதற்கான வழிமுறையும் உணர்த்தப்பட்டன பகவத்கீதை இரண்டாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஆறாவது ஸ்லோகத்திலே பகவான் சொல்கிறார் துன்பத்தில் துவளாதவனாகவும் இன்பத்தை விரும்பாதவனாகவும் பற்று அச்சம் சினம் ஆகியவற்றிலிருந்து விடுபட்டவனாகவும் இருப்பவன் மெய்யறிவில் நிலை பெற்றவன் எனப்படுகிறான் துக்கேஷ் அனுத் விக்னமனாக சுகேஷு விகத ஸ்பிருகா வீதராக பயக்ரோதா ஸ்திதீர் முனிருச்சதே என்பதுதான் அந்த ஸ்லோகம் இனி பதவரை பார்க்கலாம் இன்னாமை ஒருவன் முயற்சியோடு செயல் புரியும் போது துன்பம் வருமேயானால் அதனை இன்பமென கொளின் அதை இன்பமாக நினைத்து முயற்சியை இடைவிடாமல் மேற்கொள்வானேயானால் தன் ஒன்னார் அவனுடைய பகைவர்களும் விழையும் நன்மதிப்புக்கு காரணமாகிய சிறப்பு மேன்மையானது ஆகும் உருவாகும் ஒருவன் முயற்சியால் செயல் புரியும் போது வரும் துன்பத்தையே தனக்கு இன்பமாக நினைத்து கொள்வானேயானால் அவனுடைய பகைவர்களும் நன்கு மதிப்பதற்கு காரணமாகிய மேன்மை உண்டாகும் தொழில் செய்யும் போது உண்டாகும் துன்பத்தை இன்பமாக கொள்ளும் அரசன் தன் பகைவரால் நன்கு மதிக்கப்படுவான் என்பது கருத்து இன்னாமை இன்பம் என கொழின் தன் உன்னார் விளையும் சிறப்பு அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்